நூற்றி தொன்னூற்றி ஐந்து அணியில் தாகும் அவர்கள் கூறியதாவது தொழுகையின் நேரம் வந்தபோது தங்கள் வீடு சமீபத்தில் உள்ளவர்கள் உழு செய்வதற்காக தங்கள் வீடுகளுக்கு சென்றனர் மற்றவர்கள் தங்கிவிட்டனர் அப்போது நபிசல்லாக அலகிவு செல்லும் அவர்களிடம் தண்ணீர் நிரம்பி ஒரு கல் தொட்டி கொண்டு வரப்பட்டது நபிசல்ல செல்லும் அவர்கள் அதில் தங்கள் கையை விரித்து கழுவ முடியாத அளவிற்கு அதன் வாய் சிறியதாக இருந்தது எஞ்சியிருந்த அனைவரும் அதில் உறு செய்தனர் அணு ரதியில் தாகும் அவர்களிடம் நீங்கள் எத்தனை பேர் இருந்தீர்கள் என்று கேட்டோம் அதற்கு எண்பதுக்கும் அதிகமானவர்கள் இருந்தோம் என கூறினார்கள் இதை ஹுமைத் அறிவிக்கின்றார்